நந்தா நிதி சரோர وَسَنِ informaçãoَ إلى اللس tehl боль وقال음�ienne New Shumaallah Ladies ل Akbar عز وجده وع movimiento وليس لُلا يعقى الحلسة لكي تدعى بعبخ Gran Habiy Muhammad وقال صلى الله عليه وسلم اللهم صُمِي على سلام مدينagh ونونا محمد على موций وعلا نوانيا نوانيا نوانيا نحن وما صلل إلى هcil ماجرائي وعلا آmicه ما جراعي اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما صليت على سيدنا ابراهيم وعلى ال سيدنا ابراهيم انك حميد مجيد اللهم بارك على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما باركت على سيدنا ابراهيم وعلى ال سيدنا ابراهيم رب العالمين ظهور لله وحده لا شريك له اللهم صل وسلم وبارك على سيدنا محمد الله تعالى الى كل دارا وفي كل دارا அவருடைய அடிப்படையில் ஏராளமானவர்களை எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு எல்லாம் நமக்கு வழங்கிக் இருக்கிறார் அந்த மகத்தான அடிப்படைகள் ஒன்றுதான் புனிதமான மாதம் அநேகமான நாளைகள் தினம் இந்த ராபாந்தி மாதத்தை நாங்கள் எல்லாம் அடைய இருக்கிறோம் இந்த நியமத்துகள் எல்லா வளர்ந்து இந்த நாம் எப்படி பார்க்கிறோம் அதை நாம் எப்படி பாதுகாக்கிறோம் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் எப்படி பயன்படுத்தினால் எதைகளையும் சேர்ந்தால் இதை பாதுகாக்க வேண்டும் அருணா மாதம் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அது மிகப்பிடையே ஒரு பாக்கியம் மிகப்பிடையே ஒரு ஆர்வம் கொஞ்சம் எடுத்து பார்க்கல சென்ற வருடம் அறுநாள் மாதத்துல இதரோடு எத்தனை பேர் கருத்து சிறையோடு இருந்தாங்க பல்லாம் தலைவர்களுடைய வாழ்க்கையில இந்த பாக்கியத்தை கருதுகிறான் என்று அந்த பாக்கியத்தைக்கு நாம் நன்றி செலுத்தவும் முதல்ல பாக்கியமாக கடந்தோம் எவ்வளவு பெரிய வாக்கியும் முதல்ல நாங்கள் கிடந்ததும் எப்படி அடங்கரிப்பதும் எப்படி பாதுகாக்கிறது திருமண செல்லும் என்று சொல்ல மாவட்டம் ஒன்னாந்த மாதம் வர்றதுக்கு முன்னாடியே மகாபார்களுக்கு அறிவிப்பு செய்வான் சகாபார்த்தர்கள் மகத்தான மாதம் வரப்போது அதுல என்னென்ன சிறப்புகளை வைத்திருக்கிறார்கள் தான் அதுல என்னென்ன அமல்கள் செய்யணும் அதனுடைய இயங்களை வீரர்களை கூடாது ரொம்ப வலியுறுத்தி இந்த முக்கியத்துவம் கொடுத்தி ஒன்றாம் தேவை சிறப்பு பற்றி மக்களுக்கு சகாபார்துக்கு வருமான நம்ம அடிப்படை கேட்ட ஒரு அறிவித்தார் மூன்றாவது பொடியை ஏறும்போதும் யார கூட இன்றைக்கும் தெரியாத உண்மையான ஒரு விஷயத்தை என்னன்னு கேட்டாங்க முதலாவது பணியில் இயங்கிய உடல் இவ்விதம் முன்னாடி வந்தாங்க வந்து ஒரு விஷயத்தை சொன்னாங்க ரங்காபுத்தாரா யாருக்கு ரமகாண்ட வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தும் ரமகாந்த வாழக்கூடிய பாத்தியத்தை யாருக்கு கொடுத்தும் அந்த மனிதன் இந்த ரமகாண்ட பாவ மன்னிப்பை திறந்தேன் என்று சொன்னால் அவன் நாதமா போடும் என்று சொன்னாங்க நான் ஆமியில் சொல்வேன் ரமகாந்த வாழ்க்கை பாக்கியம் கிடந்தது சேவை அவன் பாவ மன்னிப்பு பெறவில்லை அண்ணாவுடைய மன்னிப்பு அவன் பெறலாம் அவன் நாகமா போகணும்னு சொன்னாங்க நான் ஆமியில் சொல்வேன் இரண்டாவது படித்த காலத்துக்கு இயங்கு முறையை இதுவரைக்கு முன்னாடி இருந்தாங்க ஒரு மனிதனுக்கு அந்த வாரம் பெற்றோரோ பெற்றோர்களின் இருவரையோ அல்லது ஒருவரையோ அவருடைய வயோ காலத்தை பொறுத்திருந்து அவங்களுக்கு சரியான முறையில் பல்கலை சீரே அன்றாட முறையில அன்பை பெறவில்லாற்றால் அவரும் நாசமாக நான் ஆமீர்ந்து சொன்னேன் பெற்றோர்கள் அகாட்டா இருக்கிறார்களோ வயசானிகளா இருக்கிறாங்க அவங்கள மதித்து அவங்கள தங்கியப்படுத்தி அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை பணியிடங்களை செய்து அவர்களுடைய முகாவை பெற்று சுவர்க்கத்தின் உடைவர்களுக்கு அந்த பெற்றோர்கள் காரணமாக ஆக வேண்டும் அப்படி ஆக்க விஷயத்திற்குன்னா இவரும் காக்க முடியும் மூணாவது படிந்த வேண்டவுடன் சிதறி வரை இருக்கலாம் என்று சொன்னாங்க நான் எனவே தங்களுடைய திருமணம் யாருக்கு முன்னாடி சொல்லப்பட்டும் யார் தங்களின் களவாக்கு வந்ததில்லை நிகழ்ச்சாக உபத்திற்கு செய்ய உபகாரம் அது அல்லாமுக்கான உங்களுக்கு இரக்கமான கண்ணியமான ஆசனி அனுப்பி இருக்கிறாங்க அவங்களுடைய பெயர் சொல்லப்பட்டவர்களுக்கு கடவுள் யார் களவாக்கி சொல்லவில்லையோ அவர் நாசமடைய என்று சொன்னாங்க நான் ஆன்மீகம் சொன்னேன் என்று அவை இந்த மூணு விஷயமும் ரொம்ப முக்கியமான விடயம் முதலாவது ரபலான் மாசத்துல வாழ்றதுக்கு பாக்கியம் கிடைத்து அவன் இந்த ரபலான நல்ல முறையில பயன்படுத்தி அந்தாவுடைய மனிதத்தை பிறகு என்று அவன் நாட்டு படைப்பேன் என்று பத்துவாங்க நாளைக்கு ரமதான் கல்யெடுத்து தரவே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக ஆசைத்தால் அந்த பத்வாதும் தப்பிடுவோம் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படலை இந்த ரமலான நாங்கள் ரமலான நாசமாக்கிட்டோம் அமல்களை செய்ய மற்ற மாதங்களே எங்களுடைய இந்த நாளைக்கு நாங்கள் போக்கிட்டோம் என்று சொன்னால் காவல்களை சந்திக்கப்படவில்லைன்னா அனைவரையும் பாதுகாக்கணும் நெருமான சொந்த நாளை இல்லாமல் இவரிகளை இல்லாமல் தன்னுடைய பதுவாவுக்கு ஆளான வந்தார் எல்லாரையும் பாதுகாக்கணும் அதனால ரமதான் முன்னாடியே எச்சரிக்கையா இருக்கிறோம் அடைந்து இந்த ரமதானை முடித்து பரிபூர்ணமான முறையில அமல் செய்து உன்னுடைய பார்வையில் நாம் மன்னிக்கப்பட்டவனாக உன்னுடைய கர்மத்துக்கு உரிக்காதவனாக நாம் ஆரம்பி என்ற கவலை துவா இப்பொழுதே நம்மிடத்துல இருக்கிறது நாம நினைத்துக் கொள்ளணும் உள்ளத்துல உறுதியான எண்ண வச்சுக்கொள்ளறோம் தாய்மார்கள் வந்துருக்கீங்க பெரியார்கள் ஏதோ ரமதான் வரப்போகுறது இந்த ரமதான் போறேன் போறேன் எப்படி இந்த ஒரு மாசம் போயிடும் இன்னைக்குதான் நோம்பு ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும் நோம்புடைய ரமதானுடைய காலத்துல எப்படி இருக்குன்னா முதல்ல முதல் தலை நோம்பு வைக்கும் போது கொஞ்சம் கட்ட மாதிரி தெரியும் கொஞ்சம் நாள் போனது லேட்டா போற மாதிரி தெரியும் ஒரு காலத்தை ஒரு காலமும் புரிஞ்சு வைக்க முடியாது இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம் டைம் பாஸ் பண்றோம் பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு என்னென்ன செஞ்சிட்டு இருக்கிறான் மனிதன் அவ என்னமோ விளையாட்டு ஈடுபடுறான் எப்படி எப்படியோ சித்திக்கிட்டு இருக்கிறான் ஆனா ஒன்னு விலையின்னு சொல்லும் பொழுத நாங்க போக்க வேண்டிய அவசியம் இல்ல பொழுது தானா போயிட்டு தான் இருக்குது போற பொழுத எங்களால பிடிச்ச வைக்க போயிட்டு இருக்குது போற நேரத்தை வர போறது இல்லை இந்த ரமதானை கருத்து அல்லா தருகிறான் என்று சொன்னால் இந்த ரமதான் கழிஞ்சிருச்சு சொன்னா நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த ரமதான் திரும்ப வராது அல்லவுடைய நாட்டத்திற்கால் அடுத்த ரமதானை நாம் அடைந்து இந்த ரமதான் போனது போனது அப்ப இந்த போகமும் இந்த ரமலான்னு நாங்க எப்படி நாம கண்ணியப்படுத்த போகிறோம் எப்படி நேரங்களை கணிக்க போகிறோம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப கவலையாக இருக்கணும் யாழ் தான் உங்களுடைய ரமலான் நிமிடத்தில் வரப்போகுது யாழ் தான் எப்படி சொன்னா நாங்க நினைக்கணும் எங்களுடைய வீட்டுக்கு ஒரு பெரிய விஐபி வர்றாருன்னு தெரிய ஒரு பெரிய விஐபி வர போறாரு அரசாங்கத்துறை ஒரு பெரிய அதிகாரி வர்றாரு நாங்கள் ஒரு ஏழை வீடு வீட்டுக்கு வரப்போறதுன்னா இவ்வளவு கவலைப்படுவோம் அவருடைய என்னென்ன தேவைகள் இருக்கிறோ அது எல்லாத்தையும் அவருடைய காப்பாற்று அமைப்புகள் என்ன எங்க தங்க வைக்கிறது இந்த கவலை இந்த சிந்தனை எல்லாம் போயிடும் அந்த மாதிரி கவலை இருக்கணும் பெருந்தாரியங்களுக்கு வரப்போகுது அல்லாவுடைய பெரிய நியம எங்களுக்கு இந்த நியமத்தை நான் எப்படி பாதுகாக்க போகிறேன் இந்த நாட்களை நான் எப்படி பாதுகாக்க போகிறேன் நோன்ப நான் எப்படி பாதுகாக்க போறேன் கொள்கைகளை நான் எப்படி பாதுகாக்க போறேன் இந்த ரமதான் எங்களிடத்து போனதுக்கு பிறகு நாங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக ஆகவுமே அந்த கவலை இப்பொழுதே இருக்கிறோம் நாளை தியாமத்தினால அல்லாட்டை சாட்சி சொல்லும் இந்த நாளை தியாமத்தினால சாட்சி சொல்லும் நாங்க ஒன்றா கழித்து இருந்தவங்களுக்கு எங்களுக்கு நல்ல சாட்சி சொல்லும் இந்த ரமலான பாதுகாப்பு இருந்தவன் சொன்னா அல்லாட்ட சொல்லும் யான் அல்ல இந்த அடியான இடத்தில் என்னை அனுப்பினாய் அந்த அடியான் என்ன நல்ல முறையில கவனித்தான் நல்ல விவாதத்தை செய்தான் என்னை கண்ணியப்படுத்தினான் அல்லாத சாட்சி சொல்லும் நாங்க மாத்திரமா நடந்து இருந்தால் இதே ரமலான் நாளை சியாமத்தினாளில் வரும் அல்ல அதற்கு அந்த சக்தியை கொடுப்பான் சியாமத்தினால வரும் என்று சொல்லும் யா ல்லா இந்த அடியான இடத்தில் என்னை அனுப்பினான் என்னை கவனிக்காமல் விட்டுட்டான் இவன் என்னை மதிக்கல்ல என்ன கண்ணியப்படுத்தல என்னுடைய நேரங்களை நாசமாக்கிட்டான் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்ற வார்த்தமே என்னது விடுமா சுக்கூடியது அப்படின்னு அர்த்தம் மனிதர்களுடைய பாவங்களை எல்லாம் கருத்து விடும் மனிதர்களுடைய பாவங்களை எல்லாம் சுட்டு கமலாருடைய சிறப்பு பதினாற மகத்தான ஒரு மாதம் என்ன செய்ய எல்லாத்தையும் கட்டி போட்டுறாங்களுடைய செய்தார்களே கேட்டை புரியக்கூடிய செய்த இவர்கள் விலங்கு போடப்பட்டு விடுகிறார்கள் ஆனா மனிதர்களுடைய செய்திகள் விலங்கு போடப்படுறது இல்லை அவங்க அவங்களுடைய வேலையை காட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க இவ்வளவு காலமாக செய்துடைய தூண்டுதலான பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தவங்க இருக்கிறாங்களா இல்லையா அவங்க தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த நேரத்திலும் அவர்களுடைய அந்த திருத்தம் ஏற்படாமல் இருக்கத்தான் செய்யும் ஆனால் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துறதுக்காக சேட்டை புரியக்கூடிய இடங்கள் தரக்கூடிய செய்த அல்ல விலங்கு போட்டுடறான் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துறாங்களா ஏன் அல்லாவுடைய அடியாட்டை இவ்வாறு செய்ய வேண்டியது இரவு நேரத்தில் நோங்க கதத்தாக்கல் செய்ய வேண்டியது காரியங்களுக்கு இடையூறாக தடையாக சீத்தா உண்களக்கூடாது நரகத்தின் வாசல் அடைக்கப்பட்டு விடுகிறது சுவர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுகிறது சுவர்க்கத்தை அலங்காரம் செய்யப்படுகிறது ஒரு விதமான இதமான சென்றல் காற்று வீச ஆரம்பிக்கிறது அப்ப அந்த சுருக்கத்தில் இருக்கக்கூடிய கண்டிகைகள் எல்லாம் கேட்கிறார்கள் எங்களுக்காக வேண்டி தயாரிக்கப்பட்டிருக்கூடிய அந்த மனிதர்கள் எங்கே என்று எதிர்பார்த்து ஆவலோடு காத்திருக்கிறார்கள் தமதான் அல்லாஹால சொர்க்கத்தை அலங்கரிக்கிறான் நரகத்தை அவன் கூட்டி வைக்கிறான் தன்னுடைய விசேஷமான ரகமத்தை இறக்குகிறான் அப்படித்தாரை சொல்ல விசேஷமான ரகமத்தை இறக்கிறான் எப்படிப்பட்ட மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் பல மடங்கு நன்மைகள் அல்ல தரலாம் ஒரு நபிலான தொழுகை தொழுகையினுடைய நன்மை எழுதப்படுது ஒரு பருவான தொழுகை ஒரு மனிதன் தொழுகிறால் எழுவது பருவ தொழுக நன்மை அல்ல எழுதுகிறான் ஒரு பருவ ஒரு நுகர் தொழுகை நாங்க தொழுகிறோம் ஒரு நுகர் தொழுகை மற்ற ஒரு தொழுகைக்குரிய நன்மை தான் மற்ற நாள தொழுவீங்கடைய மாதத்தில் ஒரு சுண்ணத்தான தொழகை நாம் தொழுதோம் என்று சொன்னால் தொழகைக்கு என்ன நன்மையோ அந்த நன்மைகள் தொகை தன்னா தரோம் திருமண செல்லாங்க இந்த மாதத்தில் இரண்டாவது பகுதி அல்லாஹுடைய பாவ மன்னிப்புகள் இறங்கக்கூடிய பகுதி மூன்றாவது பகுதி அல்லாஹ் மனிதர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய பகுதி என்று சொன்னார் நரகத்தினுடைய விடுதலை மன்னிப்பு அருள் இந்த மாதத்துல நிறைஞ்சிருக்கிறது அப்படிப்பட்ட மாசம் பெற்றுக்கொள்ள போகிறோமா அல்லாவுடம் இருந்து நரகத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்கிறோமா இல்லையா எங்களுடைய முயற்சியில தான் இருக்கு எங்களுடைய ஆசையில கவலையில தான் இருக்கு இது ஒரு சீசன் மாசம் இருக்குது ஒரு சீசன் வியாபாரியும் தெரியும் பிசினஸ் சீசன் அவங்க விளங்கி வச்சிருப்பாங்க பிசினஸ் சீசன் என்ன மற்ற நாட்கள்ல நடக்காத வியாபாரம் அந்த சீசன்ல நல்லா நடக்கும் அப்ப அவங்க என்ன செய்வாங்க சீசனுக்காக எல்லா தயாரிக்கும் செய்வாங்க எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சு கொள்வாங்க சீசனுக்கா ஏன்னா அவங்க அந்த சீசன் வாரதுக்கு முன்னாடியே எப்படி எப்படி என்னுடைய பிஸ்னஸ் அமைச்சு கொள்ளணும் என்னுடைய டைமை எப்படி நான் பாதுகாத்துக் கொள்ளணும் எப்படி எல்லாம் வியாபாரம் செஞ்சு கொள்ளணும் அந்த சீசன் அவங்க நல்ல முறையில் பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இது அமல்களுடைய சீத்தன் ஒரு மாசம் இருக்குது இது அமலுடைய சீசன் இந்த அமலுடைய சீசன் வரப்போது அதுக்கு முன்னாடி நாங்கள் தயாரித்துக் கொள்ளணும் என்னுடைய அமலை நான் எப்படி ஆக்கப்போகிறேன் என்னுடைய நோன்ப நான் அமைத்துக் கொள்ளப் போகிறேன் தொழுகை நான் எப்படி பாதுகாக்கப் போகிறேன் குரானை எப்படி நான் ஓத போகிறேன் இது போன்ற விஷயங்களை நம்ம இப்பவுமே நம்முடைய கவனத்தில் கொண்டு வரணும் அதிகமான நேரங்கள் நம்முடைய அமல்களுக்கு செலவழிக்கப்படும் அதிகமான நேரங்கள் நம்முடைய அமல்களுக்கு செலவழிக்கப்படும் அமல்கள் என்றால் என்ன ரமதானில் இருக்கிற விசேஷமான அமல் ஒன்னு கடமையான அமல் இன்னொன்னு சுண்ணத்தான அமல் கடமையான அமல் நோன்பு குடிக்கிறோம் இது ஏனைய நாட்கள்ல கடமை கிடையாது பரம்பு கிடையாது சுண்ணத்தான நோன்புகள் இருக்கிறது அல்லது நதிர் செஞ்சால் நேர்த்து வச்சா நோன்புடிக்கிறது இருக்கிறது ரமதானுடைய மாசத்துல கடமையான அமல் பகல் நேரத்தில் நாம் வைக்கக்கூடிய நோன்பும் இது மிக முக்கியமான ஒரு அமல் இரண்டாவதுக்கான அமல் ரமதான் மாசத்துல இல்லாத ரமதான் மாசம் அல்லாத மற்ற மாசத்துல இல்லாத ரமதான் மாசத்துக்கு மட்டும் விசேஷமா இருக்கக்கூடிய சுண்ணத்தான அமல் என்ன தராவியின் கொட தராவின் கொடுத மற்ற மாசத்துல கிடையாது ரமதான் மாசத்துக்கு மட்டும்தான் இருக்கு ஏனைய நந்தான சுல்லக்கான தகது இருக்குது அவாபின் குஹா தொலக இருக்குது இது எல்லா மாசத்திலேயும் இருக்குது ஆனா ரமலான்ல இருக்கக்கூடிய கராபின் சொல்லுங்க இருபது ரத்தால்ல மாத்திரம் தான் எண்ணையும் துலக முடியாது இது அல்லாத ஏனைய அமல்கள் கதற்கா செய்வது குரான் ஓடுவது சொந்த பந்தங்களை சேர்ந்து இது எல்லா மாசத்திலையும் இருக்குது ரமலான்லையும் அதிகமாக செய்யப்படும் இப்ப முதலாவது நோம்பு நோம்பை நம்ம பாதுகாக்கணும் தமிழ்நாண்டை மாசத்துல நோம்பு வைக்கிறதா சமா புதிபா அழகின கவுளிக்கும் சத்தமும் இந்த நோன்பை உங்களுக்கு எதுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில அல்லாவுடைய பயம் வர்றதுக்காக வேண்டும் வேற என்ன நோக்கமும் இல்லை பசிச்சிருக்கணும் தாகிச்சிருக்கணும் கஷ்டப்படணும் எங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய நோக்கம் எல்லாவுக்கும் இல்ல எங்களை சீர்ந்திருக்கிற நோக்கம்தான் நோம்பு கடமையாக்கி வச்சிருக்கிறார் நோம்பு ஒரு பயிற்சி நோம்பு இருக்கதே எங்களுக்கு ஒரு பயிற்சி எங்களுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பாவங்களில் இருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பயிற்சியாகத்தான் எல்லா நோம்பு தந்திருக்கிறார் என்ன பயிற்சி என்ன பயிற்சியாக தான் இதை வச்சிருக்கிறார் உலகத்துல நாங்க பாக்குறோம் பொதுவாக உயிரினங்கள் இல்லாமே பசி என்று வந்து விட்டால் பட்டினி என்று வந்துவிட்டால் அந்த பசிய வச்சு அந்த பட்டினிய வச்சு அவைகளை அப்படியே கட்டுப்படுத்தி விடலாம் மிருகங்களை கட்டுப்படுத்துகிறான் யானையை கட்டுப்படுத்துறான் கடல் உயிரினங்களை மீன்களை கட்டுப்படுத்துகிறான் மனிதன் சிங்கத்தை கட்டுப்படுத்துறான் குளியை கட்டுப்படுத்துறான் எப்படி கட்டுப்படுத்தினான் அவன் ஆரம்பத்தில் பசிய கொடுக்க சாப்பாடை கொடுக்காம பட்டினியை கொடுக்கிறான் பசி என்று வந்துவிட்டால் செய்யறதுக்கு அது தயாராக இயற்கை அப்படித்தான் பசி என்று வந்துவிட்டால் உள்ளம் கட்டுப்படக்கூடிய தன்மை ஏற்படுத்தியது உலகத்துல நம்ம பார்க்கிறோம் மிருகங்களையே பசியை கொண்டு அடக்கி தன்னுடைய சொல்லுக்கு கட்டுப்படக்கூடியதாக ஆக்கியா மனிதனுடைய உடனும் அப்படித்தான் மனிதனுடைய வயிறு நிரம்பி இருந்தால் உடல் உறுப்புகள் உள்ளத்துல ஒரு நிம்மதி கிடைக்கிறது இல்லம் மனிதனுடைய கட்டுப்பாட்டு கொண்டவர் அதனாலதான் சொல்லுவாங்க வயிறு பசித்திருந்தால் உறுப்புகள் எல்லாம் நிறைவடைந்திருக்கும் யிறு நிறைவடைந்திருந்தால் உறுப்புகளுக்கு பசி எடுக்க ஆரம்பித்தது வயிறு பசித்திருந்தால் உறுப்புகள் வயிறு நிரம்பி இருந்தால் உறுப்புகளுக்கு பசி எடுக்க ஆரம்பித்திருந்த வயிறை பசியோட உத்தரவுன்னா கண்ணை கட்டுப்படுத்துவான் மனுஷன் காத கட்டுப்படுத்துவான் மனுஷன் நாவை கட்டுப்படுத்துவான் மனுஷன் உடல் உறுப்புக்களை எல்லாம் கட்டுப்பாடா வச்சுக்கொள்ள ஏலும் ஏன் அந்த பசியின் காரணத்தினால் மனிதன் தன்னை தத்துவமாக ஆக்கி கொடுக்கிறார் நல்ல வயல் நரம்ப சாப்பிட்டார் பார்க்கும் சாது ஹராமான விஷயத்தை கேட்கும் விஷயத்தை கரைக்கச் செல்லும் அப்ப உறுப்புகளுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்குது என்று சொல்லுவாங்க நோங்கு வைக்கிறதுனால முதல்ல எங்களுடைய உள்ளத்துக்கு அடிப்பு எங்களுடைய உள்ளத்தை பாதுகாக்கப்படுகிறது உறுப்புகளை பாதுகாக்கப்படுகிறது நோம்பு வைக்கிறோம் என்ன பிரயோசனம் கிடைக்கணுமோ அந்த பிரயோசனம் எங்களுக்கு கிடைக்கணும் நோம்பு வைக்கிறதுனால முதலாவது எங்களுக்கு கிடைக்கும் தப்புவா கிடைக்கும் என்ன தப்புவா ஒரு பயிற்சி உணவும் முன்னாடி இருக்குது சாப்பாடு நல்ல அழகான சாப்பாடும் முன்னாடி இருக்குது பசிக்கு எதிரே அந்த சாப்பாடு கேட்குது உள்ளம் இருந்தாலும் உள்ளத்துக்கு நாங்க சொல்றோம் சாப்பிட இயலாது உனக்கு தேவை சாப்பிட முடியாது ஏன் உன்னை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லிக்கிறான் சாகம் எடுத்தது வெயில் சாகம் எடுத்தது தண்ணியை கேட்குது ஆனா நம்ம உள்ளத்துக்கு சொல்றோம் குடிக்க இயலாது அல்லா குடிக்க வேண்டாம் என்று சொல்லிருக்கிறான் அப்ப இந்த பயிற்சி இருக்குமே இதுதான் எங்களுக்கு கிடைக்கிறது அதை செய்யக்கூடாது அந்த உன் தடுத்திருக்கிறான் அப்ப இந்த நோம்பின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிறது தக்குவா இப்படி தக்குவா தர சொன்ன இந்த நோம்ப வச்சுக்கிட்டு நாங்க ஹராமான காரியத்தில் ஈடுபட்டோம் என்று சொன்னால் நோம்புடைய பிரயோஜனம் எங்களுக்கு கிடைக்காம போயிடும் உறுப்புகளை பாதுகாக்கணும் நோம்பு வச்சுட்டு நோம்புடைய கலைக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக வந்து பொழுதுபோக்கு என்ன நிலமாவோ செஞ்சு கொண்டிருக்கிறோம் விஷயங்களை கலைச்சு கொண்டிருப்பாங்க து வரும் புறம் பேசுறது தேவையில்லாத கதைகள் தேவையில்லாத அடுத்தவங்களுடைய விடயங்களை நாங்க பேசிக்கொண்டிருக்கிறதுனால எங்களுடைய நோம்பு நாசமாக இருக்கும் அதே மாதிரி சில நேரத்துல என்ன வருது நேரத்தை போக்குறதுக்கு கண்ணகண்டனையெல்லாம் மாறி கொண்டிருக்க நோம்பு நோய் முறையை கரைத்து தெரியாம இருக்கிறது பொழுதுபோக்கு சாதித்து அந்த எந்த சேவையும் இல்லை ஹராமான செயல செஞ்சு கொண்டிருக்கிறான் ஹராமான விஷயத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறான் ஹராமான கதைகளை கதைத்துக் கொண்டிருக்கிறான் இவனுடைய நோன்புக்கு எந்த மதிப்பும் இல்லை என்று திருமானா செல்ல ஆலைக்குள்ள சொன்னா அதனால நோம்ப புதல்ல பாதுகாக்கணும் நோம்ப பாதுகாக்கிறது எப்படி பாதுகாக்கிறது எப்படி நாங்க அதே மாதிரி உடல் உறுப்புகள் எல்லாத்திலிருந்தும் எந்த ஹராம செயல வராம பாதுகாக்கணும் கண்ணை பாதுகாக்கணும் எங்களுடைய வீடுகள் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி பெட்டிகள் இதுக்கெல்லாம் ஓய்வு கொடுத்துருங்க இதை தொட்டும் பாக்கராதுங்க நீங்க கட்டப்பட்டு பசியோட தாகத்தோட இருந்த நோம்பு அந்த நோம்ப நாசமாக்கி போட்டுருது நோன்புடைய நல்ல விஷயங்களை மட்டும்தான் பார்க்கணும் அறமான எந்த விடயத்தையும் நாங்க பாக்குற கூடாது நல்ல விஷயங்களை மாத்திரம் தான் கேட்கணும் அறாம பாட்டுக்கள் சினிமா பாட்டுகள் இசைகள் இதை எல்லாவற்றையும் ஒளித்தரணும் நோம்ப பாதுகாக்கிறது அப்படித்தான் இந்த நோம்பு இருக்குது எரி எங்களை அடிக்க வர்றான் காட்ட வர்றான் அந்த அடிய பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க அது ஒரு கட்டுமாறு இருக்கு அந்த காலத்துல வாழ வத்துவத்தை வெட்ட வர்றான்னு அவர் வாழ்க்கை வெற்ற நேரத்தில் தடுப்பார் அந்த செய்த காதிலிருந்து பாதுகாக்கப்படுகிறீர்கள் ஆனால் அது எப்ப தெரியுமா கேடயம் மானம் கட்டிருக்கும் அதை நீங்க உடனடியாக இருக்கிற உறுதியா இருந்தால்தான் அடிக்கிறப்புகளை தடுக்க முடிய பலவீனமானதாக இருக்க வேண்டும் அடிக்கூடிய வாடகை இதால் தடுக்க முடியாது அது மாதிரிதான் என்னுடைய நோம்ப நாங்கள் ஒருத்த பாதுகாத்து ஒருத்தான முறையில் நோம்ப வச்சாதான் கைக்கானுடைய தீவிர நோம்புகளை பாதுகாக்கும் பாவல் செய்யாமல் இதை பாதுகாக்கும் நாங்க நோங்க பாதுகாத்தல் என்று சொன்னால் அந்த நோம்பு நாங்க பசிச்சு இருப்போம் கஷ்டப்பட்டிருப்போம் பிரயோஜனம் கிடைக்காம போயிருக்கோம் எங்களுடைய உறுப்புகளை பாதுகாக்க நோம்பு குடிச்சா என்ன செய்யணும் நோம்பு குடிச்சா அல்லாஹுக்கு விருப்பமான காரியங்கள் என்னவோ அதை எல்லாத்தையும் கொண்டே இருக்கணும் பெருமாநா செல்வல்லா சொன்னாங்க அல்லாஹ் செல்வதாக சொல்றாங்க நோம்பு எனக்கு சொந்தமானது நானே நேரடியா கூலி விடுக்கிறேன் நானே அதுக்கு நேரடியா கூலி விடுக்கிறேன் அப்ப நோம்பு வைத்திருக்கக்கூடிய நேரத்துல ஒரு மனிதன் இருக்கிறான் மற்ற நேரங்களை விட வைக்கக்கூடிய நேரத்தில் என்ன சீக்கிரம் ஒரு மனிதன் நல்லாவுக்கு நெருக்கமா இருக்கிறான் நெருக்கமா இருக்கூடிய நடந்து கொள்ளணும் நோம்புடைய நேரமே நோம்புடைய நேரங்கள் அதிகமான அமனுடைய நேரமா இருக்கும் எல்லா காலத்திலும் நாங்க சந்தித்து எல்லா காலத்திலும் நோம்புடைய நேரம் அதை வெட்டி காட்டிக் கொள்ள வேண்டும் பள்ளிக்கு நாங்கள் பாம்பு சென்ற வரையில் போற பழக்கம் இருக்குதா நோக்கம் இருக்குதா பள்ளிக்கு நாங்கள் போயிருக்கார்கள் பள்ளியினுடைய தொடர்பை அதிகமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் நோக்க பாதுகாப்பதற்கு வழி இருந்தால் ஆண்களை பொறுத்தவரைக்கும் பள்ளியினுடைய தொடர்பை அவர்கள் அதிகமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அதிகமான நேரங்கள் பள்ளியில கணிக்கிற பள்ளியில கணிக்கிறது அதிகமாக ஓடுவார்கள் புராண அதிகமாக ஓடுவது குரானுக்குமலானுக்கும் குரானுக்கும் அல்ல சொல்கிறான் இந்த ரமதான் எப்படிப்பட்ட ரமதான் என்று சொன்னால் அல்லது குரான் இந்த மாதத்தில்தான் இறக்கப்பட்டது குரான் அல்ல இதான் இறக்கினான் அப்ப குர்ஹான் இறந்த மாதம் வர்கள் அதிகமான புராணை ஓய்வு இந்த மாதத்தில் அதனால இந்த நோம்ப பாதுகாக்கிறதுக்கு நாவ பாதுகாக்கிறதுக்கு முதல்வரி பாதுகாக்கணும் அதிகமான ஏரங்கை பள்ளிவாச கொடுக்கவும் அதே மாதிரி புராண அதிகமாக மற்ற நாட்கள் ஒரு ஜி ஓன்ற பழக்கம் இருக்கு நிலை உதாரணமாக கருணாநிதி பெரிய கூறுகளாக ஒரு நாளைக்கு போடுறது ஒரு ஊர் ஜி ஓர பழக்கத்தை உண்டாக்கி கடைகளுக்கு போறோம் தொழிலுக்கு போறோம் எல்லாத்துக்கும் நேரம் குடுக்க வேண்டியதுதான் அல்லாவுடைய கலாச்சாரத்துக்கு அதிகமான நேரத்தை கொடுக்கணும் அதே மாதிரி நேரங்கள் அதிகமா கணிதமாவே நாங்க பார்க்கணும் நீச்சுக்களை விட்டுணும் அறவே நீனால பேசுக்கள் கடை தெருவுல எழுதாருங்கள் கடையில எழுதாங்கள் வீட்டில் இருந்தாருங்கள் நாங்க விட்டுருந்தோம் அல்லாவுடைய கலாங்க அதிகமான நேரத்தை கொடுக்கணும் கலாம ஓதம் ஓந்தியாச்சா ஓங்கி முடிச்சாச்சா சும்மா இருக்கிறவமா வித்திரிகள் பெருமானா செவ்வளத்துல சொன்னாங்க அதிகமா செஞ்சு கொண்டே இருங்க மாசத்துல நாலு காரியங்களை அதிகமா செஞ்சு கொண்டே இருங்க இந்த நாலு காரியம் தான் அதிகமா நாயிலாக ஓடிக்கொண்டே இருங்க தெரு போய்கொண்டே இருக்கிறீங்க இன்பதெல்லாம் போய்கொண்டிருக்கிறீங்க நாயிலாக இல்லாம போகலாம் பள்ளி வாசல்ல உட்கார்ந்து கட்டு இருக்கிறோம் ஓதல்ல சும்மாதா உட்கார்ந்து இருக்கிறோம் தாயிலாக தெளிவாக அதிகமாக சொல்லுவீங்க வீட்டுல பழுத்து கிடக்கறீங்க தூக்கம் வரலாறு உங்களுடைய கடைக்குள்ள பகுத்து கிடக்கிறோம் தூக்கம் வரல தாயிராக சொல்லிக்கொண்டிருங்க அல்லது கடையில உட்கார்ந்து இருக்கிறோம் வியாபாரம் நடக்கல கஸ்டமருக்கு யாரும் வரல சும்மாதா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அங்க இங்க வெளிப்படாது பாத்துக்கிட்டு இருக்கிறோம் பாக்குறது கத்துக்காயங்கள்லாம் ஓடிக்கொண்டிருங்க எல்லாம் அதிகமா சொல்லுங்க இரண்டாவது பாவத்தை மன்னிச்சு அக்காவு திருவாண சொல்லும் அவர்கள் ஒரு சதையில உட்கார்ந்தாங்க அந்த சதையை எழுதி போறதுக்கு முன்னாடி எழுபது தடவை அக்க உட்பா என்று சொல்லியிருப்பாங்க என்று சகாபாத்திரம் சொல்றாங்க அதிகமாக நா செய்யணும்ருப்பா நான் அல்லாஹ்ல கேட்கணும் என்ன கேட்கணும் சொற்கத்தை தந்திர யாழ் தான் ரமலான தந்திருக்கிற யாழ் தான் ரமலாங்க சொற்கத்தை தந்து அதே மாதிரி நரகத்தில் இருந்து பாதுகாப்பு இந்த நாலு விஷயங்களை ரத்தலான வசூலில்லா சிறந்தாறை சொல்லம் அதிகமா எங்களை கேட்டு கொண்டிருக்காங்களா ஓடுங்க அல்லா இடத்துல பாவம் அமைப்பு கேளுங்க சுக்கத்தை கேட்டுக்கொண்டே இருங்க நரகத்தை விட்டு நீங்க பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருங்க நேரத்தை வீணடிக்கிறத விட்டுட்டு வீட்டுல பெண்கள் இருப்பாங்க பெண்களுக்கு வீட்டு வேலைகள் இருக்கும் அவங்க சாப்பாடு மிஸ்டாடிக சாப்பாடு வேலை இருக்கும் மிஸ்டா இருக்காங்க ஈடுபடுங்க வேலை ஏதாவது தேவையில்லாத கதைகளில் ஈடுபட்டு இருக்கிறத விட புற ஓய்வு கொள்ளுங்க இலாவத்தை செய்வீங்க அல்லது இதற்கு கஷ்ட ஈடுபடுங்க இல்லையா தலைப்பாக இருக்கிறதா ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்க கொள்ளுங்க நோம்பாலியினுடைய தூக்கம் கூட மற்ற கடந்தது குறிப்பாக நேரம் ரொம்ப முக்கியமான நேரம் தகருடைய நேரமும் நேரமும் ரொம்ப முக்கியமான நேரம் இந்த ரொம்ப முக்கியமான நேரத்துலதான் எங்களை பெற்ற எல்லா முயற்சி நேரம் என்ன முக்கியமான நேரம் மற்ற நாள்ல தகவல் சொல்வதற்கு எழுந்தோம் அல்லது ஆனா மாதத்துல எந்த ஒரு பாக்கியம் எப்படியும் எழும்பான் செய்யறோம் அந்த நேரத்துல உட்கார்ந்துட்டு அந்த புரோகிராம் இந்த ப்ரோக்ராம் இதை நேரத்தை வீண் அடிச்சிருக்கிற நேரம் இல்லாது அது தயாங்கு கேட்கிற நேரம் இல்லாது அந்தாங்க துபா கேட்கிற நேரம் அந்த நேரம் இருக்குது அந்தாண்ட அழகு கேட்கக்கூடிய நேரம் அது அதனால சகருடைய நேரம் இருக்குது சாப்பிடுவீங்களா நோம்புடைய அந்தாங்க உட்காந்து அந்தாவுக்கு முன்னாடி உட்காந்து அழகா அல்லாட்ட மன்னிப்பு கேட்கறாரு யாரெல்லாம் யாருலாம் போறதுக்கு முன்னாடி பாவங்கள் மன்னிக்கப்பட்டு யாருதான் மன்னிக்காம இந்த ரகால போகப்படாரு யாருன்னா அது இந்த அல்லாக்கு முன்னாடி செஞ்சால விழுங்க அல்லாட்ட தேவைங்க இந்த நேரம் மகத்தான நேரம் இந்த நேரத்துல சிற பேருக்கு என்னங்க என்ன சாப்போட்டீங்கன்னு தூங்கிடு கலைப்பு இரவுல சொந்திருப்பாங்க கடாதை சொல்றாங்க கலைத்துக்கு அப்படியே தூங்குறவங்களுக்கு வந்து இது தூங்குற நேரம் அல்ல சுகுப்பு தரவு தூண்டிக்கொள்ளலாம் இரண்டாவது பழகத்தான் பரகத்தின் பரகத்தின் இந்த நிர்வாகம் நோக்காளிக்கு ரெண்டு சந்தோஷம் ஒன்னு நோம்பு திறக்கும் பொழுது வர்ற சந்தோஷம் இன்னொன்று அந்த பரதத்தினால கடத்த ரத்தை சந்திக்க போறான் என்ற ஒரு சந்தோஷம் இருக்கவே ஒரு அடியான ஒரு பெரிய சந்தோஷம் தான் எட்டு மணி நேரம் பத்து பனிரெண்டு மணி நேரம் பனிரெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் பசியோடு இருந்து இருக்கிறோம் பெரிய வேலை தான் இருக்கு மற்றவங்களால் அது இருக்க முடியாது அது உள்ள நமக்கும் உள்ள எங்களுக்கு உள்ள போராட்டம் உள்ள சந்தோஷம் தான் இந்த நேரத்தில் நாங்களே இவ்வளவு சந்தோஷப்படுவோம் அல்ல எவ்வளவு சந்தோஷம் என்னுடைய அறிவை எனக்காக பற்றியோட இருந்து இப்ப என்னுடைய கடமையை நிறைவேற்றுக்காந்து கவன்கொண்டு ஏற்பாடு செய்து இருப்பாங்க பள்ளியில அழுத்த அந்த வேலையை செஞ்சு கொண்டிருப்பாங்க நாங்க பதிமூன்று பத்தியோர் உடைய கூட குடும்பத்தில் இரவு காலங்கள் இது பகல் காலம் பகல் காலத்தை இப்படி பாதுகாக்கணும் அதிகமான நேரத்தில் கொடுங்க பெண்களாக இருந்தாலும் வேலைகள் போக நீதி உள்ள நேரங்களை உங்களுடைய முசல்லால கொடுங்க முசல்லால உட்கார்ந்து எழுதியாச்சு ஒரு குற்றத்துல உட்கார்ந்து கடைக்க ஆரம்பிச்சாக்கி என்று இல்லாம முசல்லால உட்கார்ந்து கொண்டே இருங்க ஒரு மனிதன் தொழுது விட்டு அந்த இடத்திலே ஒரு உட்கார்ந்து இருக்கும் காரணம் தான் மறக்குமார்கள் அவனுக்கு அருந்து செய்து கொண்டே இருக்கிறான் ஒரு ஓட இருக்கிறது ஒண்ணு செய்யல தொழுது முடிச்சுட்ட பொழுது முடிச்சுட்டு சும்மா அந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார் மனசியக்காக செல்லாம் முண்கள் உட்காருங்க புராண எடுத்து ஓடுங்க சுமத்தான துறைகளை அதிகமாக நவீன துறைகளை தொடருங்க முன் சின்னத்து பின் சின்னத்து நாங்க இப்ப உறுதி வச்சுக் கொள்ளணும் நாளைக்கு அடைய போகிறோம் உறுதி வச்சுக் கொள்ளணும் யாழ் தான் இந்த ரமலான்ல ஒரு ஜமாசின் தொகுதியை மாட்டேன் எதையும் நான் தவறவிட மாட்டேன் அதே மாதிரி தகத்தினுடைய தொழுகையை நான் தவறவிட மாட்டேன் கராவியினுடைய இருபது ரெக்காக்களை ஒரு ரெங்காற்றை கூட நான் தவறவிட மாட்டேன் அப்படிங்கிற உறுதியான இங்கத்தை வச்சுக்கொள்ளும் இங்க வச்சுக்கொள்வோம் அப்ப நாம உறுதி வைக்கணும் தொழுதமா சுட்டத்தான கொள்கைகள் அந்த கொள்வையான தொழிலை இடத்துல உட்கார்ந்து அந்த அந்த டுவா கேட்டு புராண ஓதி இப்படியே நம்முடைய நேரங்களை கணிக்கணும் இரவு நேரங்கள் இரவு நேரங்கள் இருக்கிறதே பரச்சட்டான நேரம் இரவு நேரங்கள் ரொம்ப பரக்கட்டான நேரம் ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் உங்களுடைய சமுதாயத்தினுடைய பணிகள்தான் உங்களுடைய வாய்பர்கள் நமக்கு ரொம்ப கவலையான விஷயம்தான் அந்த இரவு நேரங்களில் தான் அவங்களுடைய எல்லா விதமான பராசுகளையும் கொண்டிருக்காங்க து பொதுபோக்க அந்த நேரத்தை நம்முடைய சமுதாயம் இப்படி கழித்துக் கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய பொறுப்புதாரியாக நாம் இருப்போம் அல்ல எவ்வளவு பெரிய ரம்மத்தை இறக்கி கொண்டிருக்கிறேன் அந்த நேரங்கள் பள்ளிவாசத்தை கழிக்கப்படலாம் இல்லையா உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லையா அமைதியா உச்சப்பை தூங்கலாம் அமல் கீரலுக்காவது இடங்கள் இல்லாமல் இருக்கும் அமல் செய்யக்கூடியவங்களுக்காவது இடங்கள் இல்லாமல் இருக்கும் குறைந்தபட்ச தகவல் கூடிய நேரத்திலேயாவது சொல்வதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அந்த இரவு நேரங்கள்ல வீணான கதைகள் தேவையில்லாத விஷயங்கள் இதில் நேரத்தை அறிவிக்கக்கூடிய தெரியோங்களை பார்க்கிறோம் அதெல்லாம் எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறோம் எங்களை பாதுகாக்கிறோம் கராவின் கொழுகிறது கராதிக் கொள்கை ரமதானில மட்டும்தான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி உலகம் இல்லையா தான் இருக்குது ரெக்காய் கொழுக ஒவ்வொரு நாளைக்கும் உறுதியான ஒரு கட்டத்திற்கு நான் தவறவிக்க மாட்டேன் ஒரு குழுவனையும் காதால கேட்கா புராண உலகத்து ஹாசிவுகளை உருவாக்கி இருக்கிறான் எத்தனையோ உலகத்தினுடைய நாடுகளில் பார்த்த புராண உலகத்துடைய ஹாசிவுகள் இல்லாத இத்தனையோ இருக்கிறாங்க நடும்புலக்கணக்கான உருவாக்கிட்டால் அவங்களுக்கு பின்னாடி கொடுக்கிற பாத்தியத்தை அல்லா தந்திருக்கிறானே அதை நாங்க விடலாமா இந்த சராத சரியான முறையில பயன்படுத்தும் நேரத்துக்கு பள்ளிக்கு வரணும் எந்த மகனால் நீங்கள் பள்ளிக்கு போராடுங்க முன்னாடி இருக்கிறேங்க முன்சுண்ணத்தை சொல்லுங்க திருசுண்ணத்தை சொல்லுவீங்க தராதீகம் முழுமையாக சொல்லுவீங்க சொல்லுவீங்க நவீன வனத்துண்கள் முழுமையான அந்த செய்யணும் வீட்டுக்கு போனோம் சாப்பிட்டோம் எங்களுடைய தேவைகளை முடித்தோம் முடிஞ்ச குழந்தைகள் நவீன வணக்குகள் ஈடுபடுறது அது முடியலையா நம்ம தூங்க இரவு நேரங்களையும் நாங்க பாதுகாக்கணும் பகல் நேரங்களையும் பாதுகாக்கணும் தமிழானதி மாசத்துல புராண ஓதல் இருக்கு முக்கியமான சில நேரம் இருக்கு எல்லா நேரத்திலும் புராணம் ஓதலாம் அதுல முக்கியமான நேரங்கள் சில நேரங்கள் இருக்குது அது மிக மிக நல்ல நேரங்கள் குராணுவது முதலாவது சகஜித்து ராம சிறந்த நேரம் சகஜி துறையின் நேரம் சகஜித்துள்ள நேரம் கிடைச்சா தொழுது முக்கியாச்சு சக்தி ஆச்சு ராம சூட அரை மணி நேரம் அரை மணி நேரம் இருக்கு குரான் ஓதாது அல்லாத குரான் ஓதாது இரண்டாவது வரைக்கும் தூங்காம இருக்கணும் அந்த தூங்காமல் இருக்கக்கூடிய அந்த நேரம் சுகுடைய நேரம் இருக்கிறது அந்த நேரத்துல கூடாண ஓடுங்க இதுவும் அந்த விருப்பமான நேரம் மூணாவது மகன் குழை நேரம் மகளிர் துறையின் பிறகு மகளிர் துறையின் பிறகுள்ள மகிழ்வுக்கும் இஸ்ராவுக்கும் இடைப்பட்ட நேரம் இருக்கிறது இது குரான் ஓதலுக்கு ரொம்ப பொருத்தமான நேரமாக இருக்கிறது இந்த நேரங்களை பார்த்துடைய அமல்களை அமைத்துக் கொள்ளணும் அதிகமான பங்கிக்கு தொடர்பு வைத்துக் கொள்ளணும் ரமமான கலித்த முறைகள் இது மட்டுமா அல்ல யாருக்கு வசதியை பங்கெடுக்கிறானோ ஏழைகளுக்கு நிறைய தர்மங்கள் செய்யும் வாய்ப்பு உங்களால் இன்னும் அளவு நோம்பாளிகளுக்கு நோக்கு தினத்திற்கு ஏற்பாடு செய்ய வருவேன் பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பாங்க இந்த ரமதானுடைய மாதம் இருக்கிறதே இது தர்மத்துடைய மாதம் உங்களுடைய இந்த ரமதானுடைய மாதத்துல வரகத்து செய்யலாம் எந்த விக்கார சொல்லுங்க என்னுடைய ரிந்துக்களையும் இந்த ரமதானுடைய மாதத்துல வரக்கத்து செய்யப்படுகிறது பங்காட்டை அதிகமாக உருவாக்கணும் அதே மாதிரி நாங்கள் ஏழைகளுக்கு கொடுத்து உதவ நோம்பான கட்டப்பட்டவங்க உதவிகளை ஒற்றாசர்களை செய்யறது மாதத்தை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகள் எல்லாத்துக்கும் செய்யும் அல்லாவுக்கான அதே நேரத்தில் கரையோட அமல்களை கொடுக்கிறேன் நோம்பு கொடுத்துருது தராதி இருக்கிறது புராண கோவில் ஆனால் எல்லாம் உள்ள ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற கவலையோட நான் இந்த முப்பது நாளையும் இந்த இருபத்தி ஒன்பது நாளையும் கலந்து மகிழ்ச்சியா இருக்கும் அழகா உருவா சக்கீரை தூங்கிட்டு நல்ல சாப்பாடு அடிச்சுட்டு போறாங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் ஆனா உண்மையான சந்தோஷம் யாருக்கு இருக்கும் முறையில அந்த ஆகு கடமைகளை யார் இந்த ரமபானி நிறைவேற்றினார்களோ அவங்களுக்கு உண்மையான சந்தோஷமாக இருக்கு அந்த சுண்ணத்தை வாழ்க்கையில் சொல்லுவாங்க முப்பது நாலு நோம்புக்கு தொடர்ந்து அந்தோன்களையும் நன்மை கண்டிவா காலம் முழுவதும் நோன்புச்ச நன்மை கிடைக்கிறது அதனால அது வந்து நாம கவனம் செலுத்திறோம் அதே மாதிரி தருணா மொழியை கடைசி பற்றியா தெரிவிக்கிறது அது ஒரு பெரிய ஒரு அமல் கராதிகளில் அமலா இருக்கென்று ஒரு குறிப்பான ஒரு அமலா இருந்ததோ கடைசி சில ஒரு முக்கியமான உள்ளது மாற்றதா யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதோ ஆண்கள் கல்லிதாசு ஏற்றிக்காத்திருக்கிறது அந்த பத்து நாள் முழுமையான முறையில் அன்பாக இடத்துல அல்ல வந்து கடந்து யார் தான் என்னுடைய பாவங்களை மன்னிக்குது என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறது என்று இந்த பத்து நாள் ஏற்றிக்காத்திருக்கிறது யாருக்கு வாய்ப்பு இருக்குதோ யாருக்கெல்லாம் சௌகித்து தர்றானோ அவர்கள் இந்த அமலையும் அவரை கவனம் இப்படி அல்லாஹுசாலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நியமத்தை இந்த ரமலான பாதுகாத்து அந்த அழகான முறையில அமல்களை செய்து இந்த ரமலான பரிந்துரைக்கு நாம் முயற்சி செய்யணும் இந்த ரமலான் இன்றா லா நாள் கிடைக்க போது இப்பொழுது இருந்தே கவலை கொள்ள ஆரம்பிக்கிறோம் இந்த ரமலான் தரப்போரையா யாருதா இதை விண்ணிக்காமல் இந்த பாதுகாப்பு யாருதான் இந்த ரமலான்களை நேரங்கிற பாதுகாத்து யாருளா அந்த கவலையோடு நாம் அமல் செய்ய அல்லா என்னுடைய அன்பை பெறுவதற்காக அமல்கள் நேரங்களை கணிக்கிறது நேற்று செய்யணும் இந்த பரிபூர்ணமான முறையில் கமலான் அறைந்து பரிபூர்ணமான முறையில் அமல் மீது அல்லாஹினுடைய அன்பையும் அருளையும் நம் அனைவரையும் பல்லாவுக்காரா ஆட்சி அருவான அவர்களை பண்ணி தருவானாக கஷ்டப்பட்டவர்களுடைய கட்டங்களை போட்டி வருவான உண்மையான அமைப்பில் இருக்கக்கூடிய சௌரியத்தை எல்லாம் கொடுத்து வருவானாக அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான பாத்தியங்களையும் கொடுத்துருவானாக உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அல்லா நீக்குவானாக எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி தருவானாக எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நாளைக்கு வருகின்றேன் இந்த ரமலான் நல்ல காட்டி செல்லக்கூடிய ரமலான் ஆசிரியர்கள்